सच्चिदनंदय विश्वत्पत्तिपत्रीय वैम नुम सम्जनोपले से कमंडल वर्तन गृहशुश्रूषण मह्यम दासवदंव ऋतस परकर्तन அபி தீபாவலோக்கம் மே நோ பயுஞ்சியான் நிவேதித்தம் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் உத்தவருக்கு பக்தர்களுடைய லக்ஷணத்தையும் பக்திய வெளிப்படுத்துகிற முறை பக்தர்கள் லட்சணம் சாது லட்சணம் எல்லாம் ஒன்று தான் அந்த பக்தியை வெளிப்படுத்துறதுக்கான பூஜை முறைகள் இவற்றையெல்லாம் உபதேசித்து கொண்டிருக்கிறார் வரிசையாக அந்த ஸ்லோகங்கள்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த முப்பத்தொம்போது நாற்பது ஸ்லோகங்களில் சொல்லுகிறார் கோவிலை பெருக்கிறது பகவான் இருக்கக்கூடிய இடம் இங்கே சொல்கிறார் கிரக சுசூஷணம் மையம் எனக்காக என் பொருட்டு நான் எங்கே இருக்கேனோ அதாவது கோவிலில் அங்கே இருந்து அதுக்கு சேவை பண்ணுறது சுச்ரூஷனம் இந்த இடத்துல சுச்ரூஷாங்கிறது சேவாங்கிற அர்த்தத்தில் வருகிறது அந்த கோவில நல்லா பெருக்கிறது சம்மார்ஜனம் அப்படின்னா அந்த அங்கே இருக்கிற குப்பைகளை எல்லாம் அகற்றுகிறது உபலேபாபியாம் அந்த இடத்துல கோமயம் ஷாணியெல்லாம் போட்டு மெழுகிறது அப்புறம் சேக்கமண்டல வர்த்தனை வாசல்லையெல்லாம் ஜலத்தை எல்லாம் தெளித்து கோலங்கள்லாம் போடுறது அப்புறம் தாசவத்து ஒரு அடிமை மாதிரி பகவானுக்கு சேவை பண்ணணும் அமாயயா அமாயயான்னு சொன்னால் நிஷ்கப்படமாக பண்ணணும்னு அர்த்தம் ஊருக்காக பண்ணப்படாது ஜனங்கள்லாம் தன்னை பார்த்து புகழணும்னோ இகழ்ந்தாலும் சரி புகழ்ந்தாலும் சரி அதை பற்றியெல்லாம் கவலைப்படக்கூடாது எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் அந்த சேவை செய்கிறதையே ஒரு ஆனந்தமாக நினச்சி பண்ணணும் கோவிலை பெருக்கிறது ஆனந்தம் வாசத்தளிச்சு கோலம் போட்டு சாணி எல்லாம் எழுகிறது ஒரு ஆனந்தமான ஒரு காரியமாக பண்ணணுமே தவிர அது உள்ள ஒரு அதுக்காக ஏதாவது நமக்கு கௌரவம் கிடைக்கும் மரியாதை கிடைக்கும் இல்லை சில பேர் இகழலாம் அப்படி இருந்தாலும் அதை பற்றியெல்லாம் பொருட்படுத்தாமல் செய்யணும் சுத்தமான எண்ணத்தோடு பண்ணணும்னு அர்த்தம் அமானித்துவம் அதம்பித்துவம் அதை தற்பெருமையாக நினைக்கப்படாது ரொம்ப ஆடம்பரமாக இருக்கக்கூடாது எளிமையாக இருக்கணும் கற்பெருமை கொள்ளக்கூடாது ஏற்கனவே தாசவத்துன்னு சொன்னதுனால அடிமையாக பாவனை பண்ணிண்டு செஞ்சத்தை எல்லாம் சொல்லப்படாதுங்கிற கிருதசிய அபரி கீர்த்தனம் தான் செய்யக்கூடிய சத்காரியங்களையெல்லாம் யாரிடத்துலையும் வாயை திறந்து சொல்லக்கூடாது அதுக்கு மாத்திரமில்லை மேலும் சிலதெல்லாம் சொல்கிறார் நிவேதித்தம்னா உபயுஞ்சியாத் எனக்கு நைவேத்தியம் பண்ணினத்தை வேற தேவதைகளுக்கு நைவேத்தியம் பண்ணக்கூடாது எனக்கு காட்டின தீபத்தையும் வேறு எந்த தேவதைகளுக்கும் காட்டக்கூடாது இதெல்லாம் பூஜா விதி அந்தந்த தேவதைகளுக்கு நைவேத்தியம் தூப உபச்சாரங்கள்லாம் தனித்தனியாக இருக்கணும் நாமளே வந்து நம்மளுடைய சில வஸ்துக்கள் எல்லாம் இன்னொருத்தர் உபயோகப்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி பூஜா விதியிலேயும் அதெல்லாம் இருக்குது மே தீபாவலோக்கம் நிவேதித்தம் ச உபயுஞ்சியா என்ன உபயஞ்சாத்துன்னா அதில் நம்ம சப்ளை பண்ணிக்கணும் மற்ற தேவதா மூர்த்திகளுக்கு பண்ணக்கூடாது அப்போ மற்ற தேவதா மூர்த்திகள் இருக்குதுன்னு தெரிகிறது மற்ற தேவதா மூர்த்திகளுக்கெல்லாம் தனித்தனியாக அந்தந்த தேவதைகளுக்கு அதுக்குள்ள பாத்திரங்கள் அதுதுக்குள்ள இதுங்கிறது சாஸ்திர வியவஸ்த மூர்த்திகளுக்கு உள்ளது அப்படின்னு சொல்லி அதெல்லாம் அந்த விதியெல்லாம் உபதேசம் பண்ணுகிறார் தொடர்ந்து வரதெல்லாம் என்ன ஸ்லோகங்களோ அதை பிறகு பார்ப்போம் இந்த அளவில் பூர்த்தி பண்ணுறேன் சம்மாஜனோபலே பாமண்டுஷம் மகியம் தாசவத்தயா அமனித்தமித் கரிக்கீர்னி தீபாவலோக்கம் மெ நோபயுஞ்சா எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனுமார்ந்த நல்வாழ்த்துகள் ஹரி ஓ